தலைப்பு நூற்று இருபது பஞ்ச அமுத ஸ்தானங்கள் ஒன்றாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்றுஜலம் போலிருக்கும் இரண்டாவது அமுதம் உள்நாக்கின் மேல் இலகின இனிப்புள்ள சர்க்கரைப்பாகு போலிருக்கும் மூன்றாவது மூக்கு முனையில் காய்ச்சின சர்க்கரைப்பாகு போலிருக்கும் நாலாவது நெற்றி நடுவில் முதிர்ந்த சர்க்கரைப்பாகு போலிருக்கும் ஐந்தாவது மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும் அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேக சித்தியை பெற்றவர்கள் பஞ்ச அமுதஸ்தானங்கள் யோகானுகிரக பஞ்ச அமுதஸ்தானங்கள் ஐந்து ஒன்னாவது அமுதம் நாக்கு நுனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி வல்லபிரஜையால் இரண்டாவது புவன அமுதம் நாக்கு மத்தியில் பக்குவ கிரியையால் திதி பிரக்ஞை உணர்ச்சியால் மூணாவது மண்டலாமிரதம் நாக்கின் அடியில் பக்குவ இச்சை சம்மார உணர்ச்சியால் நாலாவது இரகசியாமிரதம் உள்நாக்கு அடியில் பக்குவ துரோபவம் உணர்ச்சியால் ஐந்தாவது மௌனாமிரதம் உன்னாக்கு மேல் பக்குவ அனுகிரகம் அனுகிரகம் உணர்ச்சியால் சுபாவத்தினது அனுபவம் துரியநிலை